ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فقد قال الله تبارك وتعالى والعصر ان الانسان لفي خسر ீன ஆமனு நெருக்கமா உட்கார் அல்லா நெருங்கி உட்காந்து அன்பான பெரியார்களே சகோர்களே அல்லாஹு ரபுல்லாலமின் மௌத்துக்கு பின்னால ஒரு நிரந்தரமான முடிவை இல்லாத ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறார் அந்த வாழ்க்கையில வெற்றிய அடையிறது தான் எங்கள் நோக்கம் மௌத்துக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையில சந்தோஷத்தை அடைய நிம்மதியை அடைய வேணும் வாழ்க்கைய அதுக்கு தகுதியானவங்களாக நாங்க ஆயிக்கொள்ளோம் இதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் ரபுல்லாலமின் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைங்கிறது மனிதன் என்ற ரீதியில ஏராளமான தேவைகள் அல்ல வச்சிருக்கிறார் உலக வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லாமே மனிதனுடைய தேவைகள் உலகத்தை விட்டு பிரிஞ்சு போகும் வரையில இருக்கக்கூடிய தேவைகள் தான் நாங்க உலகத்துல முன்னோக்குறோம் எது ஒன்றும் நிரந்தரமாக எங்கள்கிட்ட உலகத்திலே மீட்க மாட்டாது எங்களுடைய ஹயாத்தும் நிரந்தரம் இல்லை இதே போல புள்ளுமன் ஆலே ஹாபான் உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவும் நிரந்தரம் இல்லை நாங்க ஹயாத்தோடு ஈர்க்கக்கூடிய காலத்திலேயே எங்கள்ட கையில வரக்கூடியது தற்காலிகமானதுல அல்லாஹ் வச்சிருக்கிறார் மசா உல் துனியா மசா உல் ஹயாத் இத்து இந்த துனியாவுடைய வாழ்க்கையில கொஞ்சம் பாவிச்சு கொள்றதுக்கு உள்ள பொருள்கள் தான் இந்த துனியாவுடைய பொருள்கள் மசா என்று கொஞ்சம் பாதிச்சுட்டு ஓரமாக்குறதுக்கு உள்ளவைகள் அது உடுப்போ சாப்பாடோ வீடு வாசலோ வாகனமோ காணி பூமியோ எதுவோ தேவைக்கு பாதிச்சுட்டு அது ஓரமாயிரும் அது ஓரம் தள்ளப்படும் இதுக்கு மத்தாயணம் சொல்லப்படும் இது முஸ்லீங்களுக்கு மாத்திரமல்ல மனிதர்கள் என்ற ரீதியில எல்லாருக்கும் உள்ள தேவைகள் தான் எங்கேயுமே நீங்க யாரும் சொல்ல மாட்டோம் முஸ்லீங்கள் மட்டும் தான் சாப்பிடுற குடிக்கிற திருமணம் செய்யற பிள்ளைகளை பெற்றிருக்கிற வீடு வாசல் கட்டுறது முஸ்லீம்கள் மட்டும்தான் மனிதர்கள் மனிதர்களுக்கெல்லாம் இந்த தேவைகளை வச்சிருக்கிறார் இந்த தேவைகள் ஒண்ணும் இல்லை என்றுன்னா மனிதன் அல்ல மலக்காக போயிடுவான் தேவைகள் இல்லாட்டி மலக்கு இந்த தேவைகள் உள்ளவன் தான் மனிதன் அது முஸ்லீமோ முஸ்லீம் அல்லாதவங்களும் யாராய்க்கலாம் அல்லாஹு ரபுல்லாலமின் தீன் என்று சொல்லி ஒன்று தந்திருக்கிறார் அந்த தீன் என்ன தீன் என்று சொல்கிறது மனிதர்கள் என்ற ரீதியில் எங்களோட தேவைகள் எல்லாத்தையும் நாங்கள் நிறைவேற்றுகிறோமே அந்த தேவைகளை அல்லும் அவரு முறையில முறையில நிறைவேற்றி சொல்றது குடிக்கவானம் சாப்பிட வானம் முடுக்கவானம் கல்யாணம் முடிக்க வானம் முடுவாசல் கெட்டவானம் புள்ளில் பெறவானம் பிரயாணம் செய்ய வானம் வாகனம் வாங்கவானம் இதெல்லாம் தீன் இதுக்கப்ப தீன இது ஒன்றையும் செய்யாமலக்காக நிறைவேற்ற வேணும் நிறைவேற்ற முஸ்லீமாக முஸ்லீம் அல்லாத மனிதனாக மிருகங்களாக அவன் மாறக்கூடிய இடம் இந்த இடம் தான் மிருகங்களே மல்லா படைச்சிருக்கிறார் அதற்கும் தேவைக்கு ஆனா கட்டுப்பாடு இல்லை அதுக்கு கட்டுப்பாடு இல்லை ஹராமகளால் இல்ல வெக்கங்கூச்சம் இல்லை அதுக்கு ஒளிவு மறைவு இல்லை எல்லாம் அப்ப நாங்களும் மனிதர்கள் என்ற ரீதியில உள்ள தேவைகளை ஹராமகலால் இல்லாம நினைச்ச மூப்புக்கு மனசுக்கு வந்த மாதிரி தீன பார்க்காம செஞ்சால் அதோட தான் வெறிச்சி அதுக்கு ஒரு படைப்பல்ல வச்சு ஒழுக்கமும் ஒளிவு மறைவுக்கு அதல்ல அதை விட இல்ல தேவைகளை நாங்க பூர்த்தி செய்வோம் கூச்ச மீகுதே ஹராமஹலால் பெண்கள் நினைச்ச மாதிரி செய்வோம் இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க இமான் இல்லாத மக்கள் இல்லாத மக்கள் அப்படி ஆயிடுவார் அப்ப முஸ்லிம் என்றா யாரு மூமின்டா யாரு மூமின் என்றால் என்ற ரீதியில இருக்கக்கூடிய எல்லா சேவைகளையும் அல்லாவும் அவட ரசூலும் காட்டி தந்த முறையில செய்கிறாரு அவருக்கு பேர் முஸ்லீம் அவருக்கு பேர் மூமின் யாருக்கும் சொன்னதில் யாரும் செய்ய வாங்க ஆசை ஊட்டினார் சொன்னாங்க நான் யாருல்ல நானும் ஆரம்பத்தில் தொழில் செய்ய தொழில் கூடி தொழில் பக்கத்துல உள்ள ஒரு பெண்மணி அவட ஆடுகளை ஒரு ஆட்டுக்கு ஒரு கீரா வெள்ளையை கொண்டு போற மேய்ச்சு கொண்டு வந்த பொம்பளை கிட்ட கொடுத்துடுற ஒரு ஆட்டுக்கு ஒரு கீராத்மே சாசனை எடுத்துக் கொள்வாங்க கூலி தொழில் கூலி தொழில் செஞ்சவங்கத்தான் நிர்சல்லாது ஆட்டு மேய்ச்சு கூலி தொழில் சொன்னாங்க தாவுத அலி இஸ்லாம் சுலைமான் அலி இஸ்லாம் அல்ல அவங்களுக்கு பெருத்த செல்வத்தை கொடுத்திருக்கு தங்கம் வெள்ளி அது கொக்கிஷங்கள் அல்ல ஏராளமா கொடுத்திருந்தார் தொழில் செய்ய தொழில் செய்ய அவசியம் இல்லை சொன்னா தாவுதலி இஸ்லாக்கு வசலாம் அவங்கள தொழில்தான் ஆக சிறந்த தொழில் அவர்கள் தன்னுடைய கையாலேயே சம்பாதிச்சு தின்றவங்களாக இருந்தாங்க சம்பாதிச்சதா தாவூர் அலி இஸ்லாம் யுத்தத்துக்கு தேவையான இந்த கவச உடுப்புகள் அதை செஞ்சு கவச உடுப்புகளை விட்டு சம்பாதிப்பாங்க அவளுக்கு தேசாக்கு வச்சிருந்தாங்க நபிமான வியாபாரம் செஞ்சார் வியாபாரம் செய்ய வாரம் என்று சொல்றதில்லை விருப்பம் கேட்டு என்ன மாதிரி தருவாங்க சும்மி அவரை காலத்தை கழிச்சு நபியாவது தடவையும் போய் கேட்டார் கொடுத்தாங்க மூணாவது தடவையும் காசி பணம் செல்வம் எல்லாம் ருசி பார்க்க பசுந்து பசுமை செண்டுமே பார்க்கறதுக்கு அழகு துனியா அது கிடைக்கணும் என்று எல்லாருக்கும் ஆசை ஏ ருசி ருசிக்காக வேண்டிய ஆசை அது பசுமை ஆனால் அது விருப்பம் இல்லாது சொன்னால யார் இந்த செல்வத்தை பொருளை தாராள மனப்பான்மையோட எடுப்பாங்களோ அல்ல பறக்க செய்வான் இல்ல பேராசையோட எடுப்பாங்களோ அல்லா பறக்க செய்ய கை சிறந்தது இந்த கையை விட கீழுள்ள கையை விட மேலுள்ள கை சிறந்தது எப்பவுமே மேலுள்ள கையாக இக்கோணும் இப்படி பழகப்படாது இன்னும் ஒரு விவாதத்தை சொன்னாங்க ஹாக்கி காட்டுக்கு பேய்சு உங்கள் ஒருத்தர் விறகு வெட்டி முதுகுல சுமந்து கொண்டு வந்து அதுக்கு களத்தை பிடிக்கிறது டக்டர் பிடிக்கிறது அதை நாட்டாமல் பிடிக்கிறதுல அவரே முதுகுல சுமந்து கொண்டு வந்து வீடு வீடாக சென்று விற்று அவர் தன்னுடைய தேவையை பூர்த்தி செஞ்சு கொள்வது அவருக்குதை வருவாங்க யாருக்கும் கஷ்டம் கொடுக்காதீங்க தொழில் செய்யுங்க வழிகாட்டு இதே நேரத்தில் வியாபாரத்திலே போது தரவே அவருக்கு சொல்ல நேரம் இல்லை மற்ற காரியங்கள் கடமைகள் ஜனாதாரத்தை நோயாளியை போயிட்டு விசாரிக்க நேரம் இல்லைய குடும்பத்தை போயிட்டு பார்க்கறதுக்கு நேரம் இல்ல ஒன்றுக்கும் நேரம் இல்லை அவ்வளவுக்கு அவர் பிசினஸ்ல ஊறி போயிட்டார் இவரை பார்த்து நாங்க என்ன சொல்லுவோம் பாருங்க வியாபாரி பெரிய அல்லா தாலா சொல்ல அவர் ஆம்புல இல்லை அல்லா என்ன சொல்ல யாவாரி அவன் ஆம்புல இல்லை உருவத்தில் ஆம்பளை அல்லா கிட்ட ஆம்பளை இல்லை கொரான் என்ன சொல்லது ஆண்கள் இப்படித்தான் நீப்பாங்க எப்படி ஆண்கள் வியாபாரம் தொழில் செய்வாங்க ஈடுபடுவாங்க அல்லாவுடைய கடமைகளை விட்டும் அவர்களை தடுத்து விட மாட்டார்கள் சொல்ல மாட்டாங்க பாருங்களே ஒன்றுக்குமே நேரம சில பேர் பெருமையா அப்படி சொல்ல பாருங்க குடும்பத்துல இப்படி ஒரு கிழமையா சோமில்லாஸ்பிட்டலாம் வருது கஷ்டம் ஓடி ஓடி எதுவுமே பாருங்களே இது சிறந்த வார்த்தை இல்ல இது கோலத்தனமான வார்த்தை அல்ல சொல்ல அவர் ஆம்பளை இல்லை நாங்க சொல்லுவோம் இந்த மாதிரி பிசி பிஸியான மனுஷர் என்று அல்ல சொல்ல ஆம்பளை இல்லை வியாபாரம் செய்யுங்கோ தொழில் செய்யுங்கோ சம்பாதிங்கோ என்று தீனுல் இஸ்லாம் அவருக்கு அவசியப்படுத்துது அதே நேரத்துல சொல்லுது ஆம்பளை ஆயி வியாபாரம் செய்யுங்கோ தொழுக்கு தடையில வியாபாரம் எந்த ஒரு கடமைக்கும் தடையாக ஆக்கிக் கொள்ளாது தொழில் தாண்டி பைத்து ஊறிப்பை மூழ்கி பைத்துக்கும் சொல்றாங்களே ஒரு முஸ்லிமுக்கு மத்த முஸ்லிம் எத்தனை கடமைகள் இருக்கிறது நோயாளி விசாரிக்க போறது அவர் என்னென்ன கடமைக்குமே எனக்கு நேரம் இல்லைன்னு ஒரு யாவாரி ஒரு தொழிலாளி சொல்வாரையானால் குரான் பத்துவா கொடுக்குது அவர் நஷ்டவாரி அவரு நஷ்டவாரி அன்பான சோக பெரியார்கள் இதுதான் தீன்சி வியாபாரம் செய்யும் ஒரு ஆண் சரியான முறையில் பேணி முறையாக சம்பாதிச்சு சம்பாதிச்சதுக்கு கோடிக்கணக்க கையில வந்துருச்சு எப்படி செலவழிக்கிற செலவழிக்கிறது எப்படி செலவழிக்கிற்கு ஆடு மாடு மாதிரியாக செலவழித்து தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு பௌத்துக்கு பிறகும் பெரிய மாளிகைக்கு சொந்தக்கார மனுஷனாகவும் மாறி செலவழிக்கிறவங்களை பத்தி எல்லாம் சொல்லலாம் சில பேர் கஞ்சர்கள் செலவழிக்கிறதே இல்லை தீனுடைய எந்த கடமைக்கும் செலவழிக்கிறது அல்ல சொல்ல போகக்கூடிய இடம் நரகம் தான் செலவழிக்க செலவழிக்காம கேதா Al-Muslim இன்னொரு தெரிவிக்கிறார் அவர் கஞ்சல் இல்ல அந்த மாதிரி செலவழிக்க செலவழிக்க இந்த மாதிரி கையை விரிச்சி ஹராம் ஹராமான வழிகள் வீண் விரயமாக யார் செலவழிப்பாங்களோ அவங்களுக்கு கொடான் சொல்லது சகோதரர்கள் சகோதர்கள் ஒன்று நரகத்துக்குரிய கஞ்சர்கள் சகோதரர்கள் அவர் கையை பொத்திக் கொண்டவர் நல்ல காரியங்களில் செலவழிக்காம கையப்பொத்துறதும் இல்ல ஹராமான வைசங்கள கையை விரிக்கிறதும் நடு நிரளிப்பார் தீனுக்கு செலவழிப்பார் பாவத்துக்கு செலவழிக்க மாட்டார் சொல்லது நடுத்தரமான முன்னாங்க சம்பாதிக்கிறதின் தீன் செலவழக்கொர்கவாசியாக அப்படி இல்லையா சம்பாதிக்கிறது வாழ்க்கையே கழிச்சுட்டாங்க அவட முழு நோக்கமும் துணியா கிடைக்கிறது தான் சம்பாதிக்கிறது தான் அவருக்கு வேறு ஒன்றுக்கு நேரம் இல்லை அவருக்கு அடிமை வாழ்க்கையில தேடிக்கொள்வோம் அன்பான சகளை பெரியார்களே வாழ்க்கையை தீனா மாத்துறது சம்பாதிப்போம் செலவழிப்போம் திருமணமோ உடுக்கிறதோ எதுவோ முஸ்லிம் இவர் தான் அல்லாவுடைய நேசம் இதனால இல்லல்லா என்று சொல்லி ஈமான் கொண்டுட்டீங்களா ஷஹாதா தாலிமா சொல்லிட்டீங்களா இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்களா ஈமான் கொண்டுட்டீங்களா ஈமானுக்கு பிறகு ஈமான் கொண்டதுக்கு பிறகு எுவ மேற்பட்ட கிளைகள் அமல்கள் செயல்கள் அவரை மாற வேண்டும் எத்தனை எழுவதுக்கும் மேற்பட்ட செயல்கள் அவர்கிட்ட வரும் அது ஈமானுடைய கிளைகள் அதெல்லாம் வரணும் எத்தனை கிளைகள் களிமாவ சென்றது ஆல களிமால அதை பத்தி யோசிக்கிறது வேக ஈமானுடைய கிளைகள் எழுபதுக்கும் மேற்பட்டது எத்தனை என்னோட வாழ்க்கை என்னோட வாழ்க்கையில எவ்வளவு குந்திக்கிறோம் ஈமானுடைய கிளைகள் ஜீனுடைய அமல்கள் இதை சொல்லுது வாபதும் களிமா சொல்லிட்டீங்களா அல்லாவை பாத செய்ங்க சொல்லுங்க நோம்புடிங்க எல்லா இபாதத்தையும் செய்யாவுக்கு குறப்பாடு செய்வாங்க இந்த இபாதத்துகள் வாழ்க்கையில் வரவேன் முதலாவது இபாதத்தை வாழ்க்கையில் கொண்டு வரவேன் எங்களோட வாழ்க்கையில என்னென்ன சுருக்கிக்கிறோம் அல்லா செய்ய வேண்டிய படைப்பிடங்களுக்கு அவர் சோம்பனத்தனத்தினால தொழுகையை விடுவாரே வெளியே போயிட்டாரே செய்வேன் திரும்ப வரவேன் அவர் மௌத்தானாலும் கூட முஸ்லிம்களிடம் அவர் அடக்கம் செய்யக்கூடாது சிலை மாவுகளுக்கு இஸ்லாமிய நாடா இருந்த தொழுகில்லாத மனுஷன் அவரை கொண்டு போயிட்டு போட்டு கொள்ள வேணும் பெரிய பாரதூரமான குற்றம் இப்பாதத்தில் எங்கிட்ட எவ்வளவு சீராக இருக்கிறது மத்த மொத்த இப்பாதத்துகள் எப்படி ஒரு பகுதி தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய உபகாரம் கடமைகள் என்ன என்ன ஒரு வாப்பூ போயிட்டா அந்த அநாதையில முஸ்லீம்களுக்கு என்ன கடமை என்ன செய்ய வேணும் சொல்றது குர்பால்ொப்பெ அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நெருக்கமான நெருக்கமான அண்டை வீட்டார்கள் பக்கத்து வீட்டார்கள் அவங்கள தீன் செய்ய வேண்டிய வல் ஜாரில் ஜுரும் தூரமான அண்டை வீட்டுக்காரர்கள் முஸ்லிமான அண்டை வீட்டுக்காரர்கள் முஸ்லிம் அல்லாத அண்டை வீட்டுக்காரர்கள் இருப்பவர் கடையில் இருக்கக்கூடியவங்க சேர்ந்து அமரக்கூடியவங்க சேர்ந்து உட்காரக்கூடியவங்க சேர்ந்து பயண போகக்கூடியவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை வழிபோக இது அல்லா தால முசுப்புக்கு செல் இல்ல பிறகு எங்க வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும் இதற்கும் கவனமாயிருக்கும் யாருன்னு தெரியுமா அவங்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம் உண்மையான பங்களோட்கார யார் தெரியுமா சொன்னாங்க நாங்க விளங்கரமா அது சொல்லதா இருந்தால் ஆகப்பெரிய பங்களோட்காரன் ஆக மிக பெரிய தொழுகையாளி சதக்கா தாரி சதக்கா வாரி வாரி கொடுத்தவர் ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜுக்கு போனவர் உம்ரா உம்ரா போனவர் குரானுக்கு மேல குரான் முடிச்சவர் சலவாரி லட்சம் கோடி கணக்கு ஓதினவர் பங்களூருக்கார் ஏத்துக்கொள்வோமா எத்தனை சஹஜ்ஜூ தொப்போம் இம்மான் ஜமாத் மிஸ் ஒரு சகஜூ மிஸ் ஒரு நாளும் குரானோதாம தவனில் நான் எவ்வளவு இந்த பெரிய ஆபி மறுமை நாளில் மிகப்பெரிய பங்களூர்காரன் மிகப்பெரிய நஷ்டவாதி அது எப்படி என்ற ஒரு சைட் அறுசுட்டி தீன் என்றால் ஒரு சைடா விளங்கி மற்ற பெரிய பகுதி தீன் அது மிதங்கல்ல சொன்னாங்க சொந்தமில்ல சின்ன சின்ன மூட அல்ல மலைகள் போல செஞ்சு கொண்டு வருவார் ஆனால் கையை வீசி அறையில் மக்களுக்கு கண்ணத்தில் அலைஞ்சிருக்கிறார் அநியாயமா கண்ணத்துல அலைஞ்சிருக்கிறார் மற்றவங்களுக்கு அடிச்சிருக்கிறார் அடிச்சு யோதி வழியில பிழையான வழியில மக்கள சொ திண்ட மக்கள சொல்ல மக்கள சொூமி கடைகளை களைவெடுத்து கல்லடி செஞ்சு வீடு காணி பூமிகள் எடுத்துக்கொண்டு அல்லது ஏமாத்தி வியாபாரம் செஞ்சு டூப்ளிகேட்டை ஒரிஜினல் என்று கொடுத்து உடைஞ்சதை சரியாக்கி ஒட்டி கொடுத்து மக்களை ஏமாத்தி வியாபாரம் செஞ்சார் பிழையான முறையில் பணத்தை சம்பாதிச்சவர் மக்களை சொத்தை திண்டவர் மக்களுடைய உடம்புக்கு அநியாயம் செஞ்சவர் என் மனுஷனுக்கு மானமரியாதீக்குது கௌரவம் ஒரு மனுஷனுக்கு கண்ணியம் நீக்குது அந்த மனுஷனுடைய கண்ணியத்தை கௌரவத்தை நாலு பேரு கிட்ட பங்கப்படுத்தின ஒரு பெரிய பகுதி என்ன மற்ற மனிதர்களுடைய சொத்து செல்வம் மற்ற மனிதர்களுடைய உடம்பு மனிதர்களுடைய மானம் மரியாதை இந்த மூணு சொற்கம்பு மல மாதிரி மல மாதிரி பாத்தி ஒரு ஏழாம் செய்யப்படும் மகன் இன்னார் இந்த ஊரை சேர்ந்தவர் இவர் சொருக்கம் போறதுக்கு வந்து உங்களுக்கு எடுக்க வேண்டிய இல்லாத ஹக்கு இருந்தா எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க மன்னிக்கிற ஜாதி இல்லை அந்த நேரத்தில் எல்லாரும் தேவருடவர் இப்ப சொன்ன சொத்து சம்பந்தப்பட்டது உடல் சம்பந்தப்பட்டது மானந்த விஷயத்துல உள்ளவங்களும் நன்மைகள் எல்லாருக்கும் நோம்ப மழை முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு இப்ப கொடுக்கறதுக்கு ஒன்னும் இல்லை ஆனா இன்னும் எடுக்க வேண்டியவங்க எடுக்க வேண்டி வராங்களே அவங்களோட பாவத்தை எடுத்து அவருக்கு போடப்படும் இப்ப மலை நிறைய சொருக்கம் போறதுக்கு நரகம் போவார் சகோகர்களை பெரியார்களை கொஞ்சம் யோசிக்க யார் போறாரு நகராது தொழுகையாது நோம்பாதி பெரிய ஏன் தெரிய கிட்ட போயிட்டு மத்த மனுஷன் படிக்கிறது சொத்தை ஏமாற்றி தின்னப்படாது எனக்கு தெரியா மன்னிச்சது சரி வராது அன்பான சகலை தெரியார்களே தீன் தீன் விசாலமானது இந்த ஒரு சைட் மாத்திரமல்ல தீன் மிக விசாலமானது கொஞ்சம் யோசிங்க நாங்க எல்லாரும் சொருக்கத்துக்கு தியாகவங்க என்று எங்களை ஊர்ஜிதப்படுத்திக் கொள் என்னை வச்சு செல்லேன் செல்லம் முஸ்லிம் என்றால் யார் மூமின் என்றால் யார் என்ன வரவில கொடுத்தாங்க முஸ்லீம் சொல்றாங்க முஸ்லீம் என்றால் யார் உண்மையான முஸ்லீம் என்று முடிவெடுக்கிறதுக்கு ஒரு வழிய காட்டினாங்க அவருடைய முதலாவது கையாள மற்ற யாருக்கும் தீங்கும் வரும் தீங்கும் முதலாவது மனசு காயப்படுத்த காயப்படுத்தப்படக்கூடாது மனசுல காயம் வரப்படாது மற்றவர்க மனசு புண்ணாகப்படாது யாரால இவர்தாவ காயப்படுத்த நாளை பே மறைவிடத்தையும் பாதுகாத்துக் கொண்டாரோ நான் சொல்ல பொறுப்பெடுக்கிறேன் அவ்வளவு பொறுப்படுத்த எ மனம் மனசு உள்ளம் காயப்படுத்தப்பட மாட்டாது சகாபாக்கள் கேட்டாங்க அரசுதெல்லாம் இந்த நாவாலையும் மனுஷன் நரகம் போவானா சொன்னாம்மாரிச்சு நாக்கால தேடிக்கொண்டே அன்பான சபால சொன்னாங்க இஸ்லாம் நாக்கு மிகப்பெயோட எதிரி இஸ்லாத்திலேயே ஒரு எதிரி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அபுபக்கர் இந்த கபூர்ல உள்ளவர் அல்லா லால செய்வானாக இவர் இஸ்லாத்துக்கு இவ்வளவு பெரிய துரோகியான உடனே போய் சொன்னாங்க ரசூ சலல்லாஹ் அலைவசம் யாருக்கு புத்திமயிர் சொல்லிப்பாங்க எதிரிய மகன் இஸ்லாத்துடைய பரம விரோதியுடைய மகன் அட்டகாசம் செய்யப்பட வேண்டிய மனுஷன் தான் சந்தேகம் இல்லாதல அபூ பக்ரல்லாம புத்தி சொல்லிப்பாங்களா இந்த சாஹிபி புத்திமல்லிப்பாங்களா ஏபக்கருக்கு அப்படி பேசமான செல்லட்டும் இல்ல முதலாவது அவங்களுக்கு இஸ்லாம் ஒன்றுதான் சட்ட மரபில் சொன்னேன் ஏ சாதீர்கள் செய்ய வேண்டிய ஆட்கள் தான் அப்போ ஏசவான ஏன் அவங்களுக்கு ஏன் ஏசவான மனசுக்கு உண்ணாவே மனசுல காயமைப்படுது அதனால அபுல் அவங்க இஸ்லாத்துக்கு வந்து அபுல் அஹ் மகள் அபுல் அஹபு எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் செய்யப்பட்ட மனசன் புராணத்தை வந்திருக்கு இப்ப இந்த பெண்மணி பெண்களோட மதியனால் இருக்கிற நேரத்துல சில பெண்கள் சொன்னாங்களாம் அல்லாட எதிரிட மகள் வந்திக்க அல்லாட எதிரிட மகள் வந்திக்கிறார் அல்லாவோட வாப்பகள் அனசையோனும் இந்த மாதிரி அட்டகாசம் செஞ்சார் இஸ்லாத்துக்கு தீனுக்கு மகள் அழுதுட்டான் உண்மையில வாப்பா அநியாயம் செஞ்சவருதான் உடனே போனான் அரசுலாசம் அவனிட்ட யார சொல்லா இப்படி பேசுறாங்க என்ன என்ன வாப்பக்கு இப்படி பேசுறான் உடனே எங்களையோ வைக்காதீங்க மனநோவிக்காதீங்க துர்ரோமிய குடும்பத்தை சேர்ந்த புள்ள எங்களை மனசு நோவிக்காதீங்க அன்பான சோகலை பெரியார்களே சம்பாதிச்சதுதான் நரகத்தில் வீசப்படும் என்றால் எத்தனை வரலாறு பார்க்கலாம் ஒரு முஸ்லீம் தன்னுடைய நாவை எப்படி வச்சுக் கொள்வேன் காஃபிற்கும் பேசக்கூடாது வணங்கக்கூடிய சிலைகளுக்கு பேசக்கூடாது காசிர்கள் வணங்குற சிலைகளுக்கு பேசக்கூடாது நான் தசுப்புள்ளதின் ஏதோ நம்தூன்லாம் ஏசா நீங்கோ அந்த சிலைகளுக்கு சிலைகளுக்கு ஏசே என்ன செய்ய அதுக்குனசு புண்படுத்தப்படுகிறது இந்த போட்டு தரமான அன்பான சகோதர தீன் விசாலமானது இவர் தான் முஸ்லிம் சொன்னாங்க எல்லாரும் விஷயத்தில் அல்லாதவர்களுக்கோ வியாபாரத்திலேயோ தொழிலோ குடும்பத்திலேயோத்திலேயோ பயணத்திலேயோ காணி பூமியிலையோ சொத்து செல்வங்களோ யாராவது மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுத்தால் சிரமம் கொடுத்தால் நபியாசு அல்லது சத்தியமாக அவன் கிட்ட ஈமான் இல்லை தொந்தரவு ஒரு மூமின் செய்யக்கூடிய கஷ்டப்படுறாங்க சிரமப்படுறாங்க இவரால பெரிய தொல்ல தொந்தரவு சவலை பெரியார் சொன்னாமே சத்தியம் இவர்கிட்ட ஈமான இல்ல ஈமானை இல்ல என்றார் எப்படி மூமிலருந்து செல்ற எப்படி ஈமான வந்து செல்லும் எனவே தீன் என்கிறது இவ்வளவு விசாலமானது அன்பான சகோர்களை பெரியார் சில இந்த தீனை படிக்க இந்த தீனை விளங்க என்ன செய்யலும் ரசூ சல்லா அலை வசல்லம் இந்த விசாலமான தீன படிச்சு கொடுக்கிறதுக்காகத்தான் ஆரம்பிச்சாங்க தாலி முறைக்குது அதை படிச்சு ஆரம்பிச்சுட்டாங்க இந்த தாலீம் தான் ஒரு மனிதன முஸ்லீமாக மூமினாக மாற்றும் இந்த தாலீம் ீரம்ஜிதம் உனட வீட்டில் ஒரு அரை மணி நேரம் இருந்து இந்த தாலீம் இந்த இல்லை படிங்களே வாழ்க்கையை படிங்களே பேச்ச படியே கைய கையால செய்ய படியே தொழிலை பண்படுங்க முஸ்லிம் அல்லாதவர்களோட பண்பு படிங்கிற எங்களுக்கு லேசிக்கு தான் தரப்பட்டீங்க ஒரு அரை மணி நேரம் மசித்ல உட்கார்ந்து கவனமா கேட்டு படிச்சு கொண்டு போங்களே வீட்டுல மனைவி பிள்ளையில வச்ச ஒரு அரை மணி நேரம் வாசிங்களே என்ன சொல்லப்படுது பேர் தான் இல்ல இது முஸ்லீம்களுக்கு வியாபாரம் செஞ்சு நஷ்டவாளியா போக மாட்டான் பணத்தை செலவழிச்சு அவன் கியமத்தினால சகோதரர்களாக போக மாட்டான் கடன் எடுத்தாலும் பரக்கச் கடனை திருப்பி கொடுத்தாலும் பழக்கத்துள்ள மனுஷனாக மாறுவான் சகோதர பெரியார்களை தீன பாடி சொல்றீங்க நினைவுபடுத்தப்படுது மகல்லாக்களை நினைவுபடுத்தப்படுது எல்லா வீட்டிலும் தாலி மாறுவீங்கன்னு சொல்லி மனைவிக்கு செய்ய வேண்டிய பிள்ளைக்கு செய்ய வேண்டிய பெரிய கடமை யாரும் தயார் இல்லை பேரு குத்தியாச்சாரி எனவே படிக்கிற இடம் இந்த தால இந்த விசாலமான தீன் ஏன் எங்களுக்கு இப்படி பலகீனமாக போறதுக்கு என்ன காரணம் அன்பான சகோதரரை பெரியார்களே பலகீனமாக போறதுக்கு முதல் காரணம் சகாபாக்களுக்கு நபி அவங்க முதலாவது கொடுத்த அறிவு முதலாவது கொடுத்த பாடம் இதுல நாங்க எல்லாரும் பலகினம் அதுக்கு பேர் தான் ஈமான்லா நாங்கப்பட்டோம் எல்லாமலும் சொல்றது சொன்னாலும் அதை முழுமையாக நம்பி அது அல்லது எங்களுடைய சூழலுக்கு பொறுத்த வரையில சிரமமாக தென்பட்டாலும் உண்மை என்று நம்பி அதை அல்லா செய்ய சொன்னால் நான் செஞ்சே தான் தீருவேன் அல்லா என்ன இருக்குது என்று சொல்றா அது கிடைச்சே தீரும் கிடைச்சே தீரும் சில உதாரணங்கள் விளங்கிக் கொள்றதுக்கு அவனுடைய தாய் அலை இஸ்லா பெற்றது கொலை செஞ்சு அல்லா தாலி தாய்க்கு அறிவித்து கொடுத்தான் பயிராகி அலைஹி ஃபால்கீஹு பில்யம் மூசாவுடைய தாயகlaru ichu kurta enna மூசாவுடைய தாயே அஹைனா الى உம்மி மூசா அன் அர்துயி ஃபால கோடுங்க நீய பால் கொடுங்க பயப்படாம வெச்சுங்க புள்ள ஏيلا யா அல்லாஹ் பயமாயி كده பயமாயி كده கொன்பேட்டு ஆத்துல போடுங்க ஃபால்கீஹு பில்யம் கொன்பேட்டு ஆத்துல போடுங்க ய அல்லாஹ் புள்ளே போடு ஆத்துல போடு ஏند புள்ள ஏதோ தாतला போடு சொல்றியா இது குர்ஆன் சொல்ற கதை இது குர்ஆன்ங்களுக்கு யகீனா படிச்சிடற பாடம் இது அல்லாஹ் சொன்னா அப்படி தான் செய்வான் அல்லாஹ் ஒருத்தருக்கு யகீரா படிச்சி கொடுக்கணும்னா அல்லாஹ் கடல்ல களிப்புடா நீக்கும் அல்லாஹ் சொன்ன பாலை குடுக்க பயப்படுறீங்களா நம்ம கடல்ல போறோம் ஆத்துற போடுறோம் யா அல்லாஹ் இந்த புள்ள ஆத்துல போடுவா வாக்குறுதிய நம்பிக்க பெற்றெடுத்த பிள்ளையே ஆச்சல பொண்ணு வீச ரெட்டி ஆனா உலகம் செல்லும் மோட்டு பொம்பளை என்ன சொல்ல கூட மோட்டு மனுஷன் மனிதனுடைய வாழ்க்கை எல்லாமே புதனமா தான் நீக்கும் உலகம் புதுனமா தான் பார்க்குமா வாழ்க்கையை பார்த்தால் ஏன் அவரை எதையும் நம்பி செய்றவர் அவர் வேறாரு செலவழிக்கிறாங்க ஊடுவாசல விட்டு போயிட்டு ஊடு கஷ்டப்படுறாங்க அவளுக்கு தெரியாது உலகம் என சொல்லும் ஒரு முட்டா தரமான பெண்மணி எடுத்தால் செல்லும் அல்லாஹ் திருப்பி தருவார் அல்லாஹ் சொல்றான் அல்லா சொல்ல சொன்ன மாதிரி அந்த புள்ளியை திருப்பி தாய்க்கு அடையணும் சகோதர்களே எங்கள் எல்லாருக்கும் இந்த மூசாட தாய்க்கு இருந்த அந்தீனின் படி எந்த கஷ்டமான வேலையை செய்ய சொல்றாதவா அதை செய்ய வேணும் அந்த செய்யதுக்கு பிறகுதான் ரிசல்ட் வெளியாகும் நிம்மதியான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை அப்படி வளர்ந்த மூசாலி இஸ்லாம் இப்ப அவனுடைய ஜமாத் கூட்டத்தை எடுத்துக்கொண்டு போறாங்க முன்னால நதி பின்னால பிராவுண்ட பட இப்ப பலகீனமான ஈமான மக்கள் சொன்னாங்க மாட்டோமே பாஞ்சால் எங்களுக்கு இஸ்லாம் நிம்மதியாய் தான் சொன்னாங்க இந்த மாதிரி அவன் செல்ல பேசிட்டா நாங்க இது வந்திருக்க அறிவிச்சு அவங்களுக்கு உங்க கையில் தடியால நதிக்கு தட்டுங்கிருச்சி பாதைகள் அதுக்குறாங்க எடுத்துக்கொண்டு போய் விட்டுட்டு வாங்க அல்லாடு உத்தரவு எங்களுக்கு விளங்க இப்ராஹிம் அலை இஸ்லாத்திலே கொண்டாட்டிய கை குழந்தையை எந்தும் அன்பான சகோதர பெரியார்கள் எங்களுக்கு படுதில்ல என்ன பிரயோசனம் அந்த பெண்ணுடைய இயக்கின பார்க்க அந்த பெண்மணி கேட்டாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாத்து கிட்ட சும்மா விலகி கொள்றதுக்கு அந்த பெண்மணி சொன்ன இந்த சொன்ன செய்யணும்ாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணு தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணு மக்களை பேசி காய்ச்சு கொண்டிருக்கிறது மக்களை ஏற்பாடு பண்ணு அல்லா எல்லாம் தண்ணிக்கு ஏற்படுகளும்ர குடிய ஒரு நகர உருவாகிவிட்டது ஒரு நாடே உருவாகி விட்டது சவலை நம்பி செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் தேடிவான சந்தர்ப்பம் இப்ப அபுபக்கல்ல கேட்டாங்க அந்த கூட்டம் தப்பி தவறி காலுக்கு கீழே குனிஞ்சி பார்த்தா நாங்கள் விளங்கிடுவோமே காலுக்கு கீழே குடிஞ்சு பார்த்தாங்கன்னா நாங்க விளங்கிடுவோமே அந்த பதட்டம் இல்லை யக்கீனுக்கு பேர் என்ன யக்கீன்டா உள்ளத்த பதட்டம் வாழ்தில்லை அல்லாத வாக்குறுதிய நம்பிக்கை எவ்வளவு நம்பிக்கை வரணும் அது கண் பார்வைக்கு மாற்றம் அது சூழலுக்கு மாற்றம் மாற்றம் அல்ல சொன்னேன் மனசு நிம்மதியாக நீர சொற்கள் மனசு நிம்மதியாக பதட்டம் இல்லை அபூ பக்ரன் பதட்டத்தோடு கேட்கிறாங்க யாராவது பார்த்துட்டாங்க உண்டா ரெண்டு பேரும் மாட்டுகிறோமே சொன்னாங்களோ இந்த வார்த்தை பதட்டம் இல்லை அல்லா என்னோட அல்லா சொல்ல அமைதியை இறக்கினார் அபு மக்கள மனசுல அமைதி யாரும் நினைச்சு பார்க்காத படையை கொண்டு அல்லா தலா பாதுகாத்தான் அல்ல பாதுகாத்தான் பெரியார்களே நபியாவுடைய கிங் அதுக்கு பிறகு அல்லாவுடைய உதவி அதுக்கு பிறகு அல்லாவுடைய உதவி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவங்க மிக கஷ்டமான ஒரு நிலைமையை பண்ண போறாங்க முகம் கொடுக்க போறாங்க உதவிக்கு ஒன்று இல்லை மகளுக்கள் யாரையும் அழைக்க இடாது மகளோக்கள் கிட்ட போய் இப்ப நெருப்புல போட பண்றதுதான் என்ன செய்வோம் எனக்கு போதுமானவன் விஷயங்களை பொறுப்பெடுக்கிறதுக்கு அவன் ரொம்ப சிறந்தவன் பொறுப்பெடுக்கிறவர்கள் அவன் சிறந்தவன் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் ஒன்று பயன்படுத்த தெருப்பில் வீசப்பட போற மனுஷன் வாயால இது வருது இந்த வார்த்தை இந்த வார்த்தை அல்லா எனக்கு போதுமான உதவி யாரார் நீ குளிராக சாந்தமானதாக அல்லாடு உத்தரவே மூசார தாய் கடல்ல வீசினதுக்கு பிறகு அல்லாருக்கு ஆக்கினார் இது சம்பவம் கேட்கிறது படிக்க வேண்டிய பாடம் என்ன இதுக்கு பேர் தான் குளிய போர் கண்டியோர் நடக்குது பயங்கரமான போர் ஏன் அது மாதிரி சஹாபாக்கள் பெருசு இல்ல உஹரும பெருசு இல்ல கண்டித்தா ஏன் அதுக்கு பேரே அஹ் கூட்டு படைகள் சேர்ந்து தாக்கின யுத்தம் தான் கூட்டு படைகள் என்று அல்லா பேர் வச்சார் அஹ் பட ர்கள் சிலை வணங்கிகள் எத்தனையோ வங்க சேர்ந்து கிறிஸ்தவர்களும் சேர்ந்து சிலை வணங்கியரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து நில குலைஞ்சு போயிட்டாங்க இப்ப யாரோ சொல்லிட்டாங்க சிலர் வந்து சொல்லிட்டாங்க பிரம்மாண்டமான படை ஒன்று ஆயுதங்கள் என்று சில பேர் வந்து ஓதினாங்க ஊதினாங்க பயம் காட்டினாங்க என்ன சொன்னாங்களா சந்தர்ப்பீசப்பட போறாங்க நெருப்புல இப்ப ஹஸ்புல்லாம் ஓதினாங்க நெருப்பே குளிராயிருச்சு அப்படி செய்ய போறோம் இவனோ பெரிய ஒரு படம் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க இந்த படம் ஒன்று சேர்றது கூடுது செஞ்சே தீர்வான் முடிவு என்ன இவரின் முடிவு என்னது இப்ப பெளை போட்டு யுத்தத்தில் ஈடுபடுத்தாமல் வெட்டு அம்பு சாட்ட ல்லாம சாக்கள் அல்ல சிறப்போடு அல்லா திருப்பி அனுப்பினான் ஒரு மாச கால தியாகம் செஞ்சாங்க அன்பான சகோதர்களே பெரியார்களே இந்த யக்கீன் எங்கள் எவ்வளவு இந்த யக்கீன் இல்லா போனதுதான் எல்லா அல்லாவுடைய கட்டளைகளுக்கும் மாறு செய்கிறத்துக்கு துணிச்சுடைய வாக்குறுதியில் பயம் இல்லை ஆசை போயிருச்சு அல்லாஹ் எச்சரிக்கை செய்யறான் அந்த யக்கீனும் இல்லை அல்லாஹ் எங்களுக்கு வாக்களிக்கிறான் அந்த வாக்குதலை சந்தேகம் அல்லாடைய சந்தேகம் சொல்றான் தான் நடக்குமோ தெரியா சரிவருமோ தெரியா அல்லாவுடைய வாக்குறுதி சந்தேகம் அல்லா நோய் அல்லா கூட்டிக் கொண்டே போவான் எப்ப நோய் உள்ளத்திலையோ நோய் கூடும் எனவே அன்பான சோகர்களே பெரியார்களே எங்களுக்கு ஏற்பட்ட முதல் நஷ்டம் இந்த உண்மத்துக்கு சொல்றாங்க நான் மக்களை பார்க்கிறேன் எந்த விதமான சந்தேகமும் இல்லாத ஒரு யக்கீனான ஒரு விஷயம் அது முஸ்லீம் முஸ்லீம் அல்ல எல்லாருக்கிட்டும் யக்கீனானோண்டீனது அதுல யாருக்குமே சந்தேகம் இல்லை எந்த சந்தேகமும் இல்லாத யக்கீன் முஸ்லீம்களுக்கும் அது என்னது இந்த விஷயத்துலேயி முஸ்லீங்களை அதான் எந்த விதமான சந்தேகமும் இல்லாத ஒரு எக்கீனான ஒரு விஷயம் அது எப்படி ஈக்கிதென்றால் எந்த எக்கீனும் இல்லாத சந்தேகமான ஒன்றாக மாறியிருக்கிறது ல்லாத சந்தேகமான ஒன்றாக மாறி இருக்கிறது அது எப்படி அதை விளவுபடுத்துறார் சந்தேகம் இல்லாத வாயால உண்மை அது இது அப்பே தான் எல்லாருக்கும் வரும் சாரபட்சம் இல்லாம வரும் அதை செல்லிச்சு வரவும் இல்லை எல்லாரும் யக்கி எதுல வாயால தொழுகாதிகள் அல்லாம மறந்துட்டாங்க சந்தேகத்துக்குரியதுதான் இந்த மௌத்தி செயலாள காட்டுறாங்க மனுஷம் இப்படி ஆயிடுச்சு நேரம் இதுக்கு கூட துணியாவுக்கு கொடுக்கப்படாது என்று அந்த கையில் வீசிட்டு சொல்றாங்க வாசம் வருகிறது போய் மத்த போறாங்க அல்லாத இயக்கி தொழுகேனு என்ன கிடைக்கும் உண்மையை பேசினா என்ன கிடைக்கும் ஆரம்பம் கொஞ்சம் கஷ்டமாறி விளங்கும் அல்லா பெரிய நல்ல முடிய வச்சிருக்கிறார் ஒரு வேறொரு விதத்துல எல்லாருக்கும் என்னது அல்லாஹ் சொல்றான் நீங்க இந்த வெளிரங்கத்துல பார்த்து ஒரு விஷயத்தை மனசுல விரும்புறீங்க இல்லை எனக்கெண்டா அவ்வளவு விருப்பம் இல்லை எனக்கண்டா அவ்வளவு இஷ்டம் இல்லை வெளிரங்கத்தை பார்த்து நீங்க வெறுக்கிறீங்க ஆனா அதுல அல்லாஹ் ஹைரை வச்சிருக்கிறான் தாய் வெளி பார்த்து விரும்பல ஆரம்பத்தில் என்ன வெளி ரங்கம் உள்ளே கொண்டு போயிட்டு ஆட்டில் போடவா உயிருக்கு ஆபத்து வெறுக்கிறோம் விருப்பம் இல்லை வெளி ரங்கம் வெறுப்பு வெளி ரங்கம் விருப்பம் இல்லை அல்லா சொல்ல அல்லா எப்படி வச்சார் மூசாலை விரும்பி கொடுத்து நேரத்தோட இருந்த பதட்டம் வந்து இப்ப கொண்டு பதட்டம் இப்ப இல்ல இப்ப தைரியம் எவன் வந்தாலும் இந்த நாட்டு அரசர் தந்திக்கிற புள்ள நாட்டு அரசருடைய மனைவி யாரும் கை வைக்கலாம் பதட்டம் போயிருச்சு பயம் போயிருச்சு கவலை போயிருச்சு எல்லாம் பயத்தாலும் வசதி மாளிகில இருந்து சம்பளம் மாளிகையில் இருந்து சம்பளம் இந்த சஞ்சலம் பெய்து கவலை பெய்த்து குடும்பத்து ஊட்டுக்குள்ளே இருந்து கொண்டு திண்டு குடிச்சு கொண்டிருக்கிற அளவுக்கு சந்திவார அளவுக்கு அல்லா ஹைர வச்சா எதுல வெளிரங்கத்துல விருப்பம் இல்லாத உண்ட செய் அல்லா கைதை வச்சிருக்கிறான் இதுக்கு மாத்திரமாக நீங்க ஒரு விஷயத்தை விலரங்கத்தை பார்த்து விரும்பலாம் ஆனா அதுல அல்லா வச்சிருக்கலாம் இருக்கிறது என்ன விருப்பம் மத்தவனை சல்லிய பார்த்து களவெடுக்கணும் கொள்ளாடி ஆசை விபச்சாரம் செய்ய ஆசை பொய்பேச ஒரு பொய்யா என்ன கிடைக்கும் பொய்ய சென்னா தப்பி கொள்ளையிலும் மனமரியாதைய பாதுகாத்து கொள்ளையிலும் பொய்ய சென்னாலும் கொஞ்சம் கூட சம்பாதிச்சுக்கிறேன் கொஞ்சம் நல்ல போல விளங்குது அல்லாத பெரிய செத வச்சிருக்கிறான் கையை செலவெடுத்த கை வெட்டப்பட வேணும்பச்சார விரு பேசினார்தாரணம் கார் உண்மையான சகாபாக்கள் மூணு பேரும் சந்தேகம் அல்லா ஏமாத்துறாங்க ஆட்கள் இப்ப ரசாசனம் திரும்பி வந்துட்டாங்க இந்த ரெண்டு பேருடைய நடவடிக்கை வித்தியாசம் சகாபாக்கள் பார்க்கிறாங்க ஒரு பொய்யா தப்பிச்சு கொலையிலும் செஞ்சு கொள்ளையானே சின்ன ஒரு பொய் தானே அந்த பொய்ய சொன்ன நல்ல விருப்ப பொய் செல்ல இப்ப ஆனா நல வீக்கிறது போல விளங்குது அது விருப்பம் போல தெரியுது ஆனாதர் இருக்கிறது சகாபாக்கள் பார்த்தாங்க எனக்கு உண்மையை சொன்னால் உண்மையை சென்றால் நிச்சயமாக என்ன சரி தண்டனை கிடைக்கும் உண்மையை கஷ்டம் இருக்கிறது தெரியும் வேண்டிய கஷ்டம் வரட்டும் வேண்டிய சிரமம் வரட்டும் உண்மையை தான் பேசுவேன் கசப்பு கஷ்டம் அல்லாத உத்தரவை செய்யறது செஞ்சாங்க உண்மையிலே கஷ்டத்தை அனுபவிச்சாங்க ஐம்பது நாள் தண்டனை ஐம்பது நாள் ஊற உட்டோரமாக்கி அனுபவிச்சாங்க பரவாயில்லை அனுபவிக்கிறேன் மன்னித்து விட்டான் இவர்கள் உண்மையான இதே நேரத்தில் இன்னொரு கூட்டம் இந்த காத் இந்த கிலால் தொழில் சகாபாக்கள் உண்மையை கஷ்டப்பட்டது போல இன்னொரு அவங்களுக்கு தண்டனை ஒன்றும் இல்லை அவங்க நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு அல்லா அறிவிச்சு பொய்யர்கள் அல்லா சாட்சி சொல்ற பொய்யர்கள் பொதுக்குனதுனாலதான் இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் இன்பத்தை பார்த்துட்டு விழுந்துடுறோம் பெரிய கஷ்டத்துல பாத்திக்கிறோம் எங்க சேர்த்து அல்லா அல்லா உடனே அறிவித்து கொடுத்தான் எப்பாத்தை தள்ளிராமலோ சகோதரர்கள் தள்ளிட்டோத்து சகோதர சொல்ல போறீங்க அவளுக்கு ஒரு வாழ்க்கை வர போது அல்லாரை பசார்ல விற்கப்பட்டாங்க அரச மாளிகையில போய்த்து மாட்டிக்கொண்டாங்க சகோல்லை பெரியார்களே கடைசியில பேசி சேர்ந்தாங்க நாட்டுடைய பொருளாதாரம் இன்றைக்கு உண்மைத்துக்கு ஏற்பட்ட நஷ்டம் அழிவு எல்லாத்துக்கும் காரணம் அல்லாவுடைய வாக்குறுதியில் எச்சரிக்கையில இந்திய பார்ப்போம் அதுக்கு தான் அல்லாவுடைய வாக்குறுதியை படிங்க அல்லாவுடைய எச்சரிக்கையை படிங்க தீன படிங்க தீன படிச்சதோட என்ன செய்ய மக்களுக்கு தாலிம் தபிக் ஜமாத்திர வேலை அவங்கள வேலை நினைச்சுக்கொண்டிருக்க அன்பான சகோதரர் பெரியார்களே நாங்க நல்ல விளங்கணும் இந்த வேலை யாருங்க இந்த வேலை யாரு சொல்லி மாலிக் ஹம்பலி காதலியா நக்ஷபந்தியா என்னென்ன சொன்ன மக்களா அல்ல மீன்கள் எல்லோரும் அவர்களுக்கு மத்தியிலே ஒத்தொருக்கொத்தர் உதவியாளர்கள் ஒருத்தருக்கொத்தர் பொறுப்பாளர்கள் என்ன செய்யணும் அவங்களுக்கு இடையில அவங்களுக்கு என்னென்ன செய்யணும் மனைவிக்கலாம் அது சாதுரியாவாக்கலாம் காதுரியாவாக்கலாம் யார் ஆய்ந்தாலும் அவங்களுக்குள்ள என்ன செய்ய வேணும் களிமாவின் அடிப்படையில் அவங்களுக்கு மக்கள் எல்லோரும் நல்லது ஏவுர மக்களாக பாவத்தை தடுக்கிற மக்களாக மாற வேணும் இது யார்கிட்ட அடையாளம் ஈமான் கொண்ட மக்கள் அடையாளம் இது நிச்சயமாத்த வேலை ஈமான் கொண்ட மனுஷ வேலை அலை வசல்லம் இந்த வேலையை ஏதோட சம்பந்தப்படுத்தினாங்க சொன்னாங்க உங்களுக்கு யாருக்கு ஏழுமோ கையால பாவத்தை தடை செய்ய அவர்கிட்ட போய் உட்கார்ந்து எச்சரிக்கை செய்யுங்க அன்பா பேசுங்க நளினமா பேசுங்க அவரை பேசி பாவத்திலிருந்து பாருங்க அதுவும் உங்களால செய்யறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கலையா அப்படியான சந்தர்ப்பத்தை என்ன செய்யுங்க உங்களுக்கு வாயால பேசுற சந்தர்ப்பம் இல்ல ஒரு சிரமமான நேரம் இப்ப இப்படியான நேரத்தை ஆத்திரப்படுங்க ஒரு பாவத்திலையா செய்றாரு கவலைப்படுங்க மனசால பெருங்க இந்த பாவத்தை சவலை பெரியாது ஏழு யாரு மனதாலையாவது வாகனத்துல போகும் அல்லது அதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்காத பொழுது மனசால பாவத்தைும்னவர்த்தப்படுவாரோ இவருக்கு கவலைப்பட்டால் சூது விளையாடுறவங்களை பார்த்து இவர் கவலைப்பட்டால் இவர் சூது விளையாட போட போக மாட்டாரு பார்த்து கவலைப்பட்டால் இவர் பாவம் செய்ய போக மாட்டாரு ஏன் அல்லா பாதம் சொன்னாங்க கடைசியா ரசூசல்ல யார் உங்கள் மனசாலையாவது இப்படி பாவம் செய்யறாங்களே வெறுக்கல்லையோ அவங்களை கடுகளை வேணும் ஈமான் இல்லை இப்ப விலங்குகள் எல்லாரும் இது ஈமானுடைய உழைப்பு யாரு நல்லது பாவத்தை தடுக்கிறது தாவத்து வேலை ஆக்கிக் கொள்வாரோ அவர்கிட்ட ஈமான் இருக்கிறது கிடையாது பத்துவா ஒரு கடுக வேணுமா அவர்கிட்ட ஈமான் இல்லை சூரத்தில் அசுரம் அப்படித்தான் சொல்லுது சூரத்தில் அசுரம் அப்படித்தான் சொல்லுது முழு உலகத்திலும் உள்ள மக்கள் நஷ்டமானது அமால்கள் கிளைகள் கிளைகளானு பேருங்க கட்டுப்படுங்க மூணாவது எனக்கு போதும் வேற வேலைக்கு அந்த ஈமோட நிப்பாட்டி கொண்டீங்க கடையிலும் ஒரு முஸ்லீம் இவர் முஸ்லீம் இல்ல முஸ்லிம் என்ன எப்படி பாரு அவர்கிட்ட பேத்து அவருக்கு எல்லாரும் ரெண்டு பேரை கூட்டிக் கொண்டு போய்த்து அவட்டு உட்கார்ந்து இருந்து அவட்ட பாவத்திருந்து தடுக்கிறவராக நன்மையை சொல்றவராக தீன ஒருத்தரை பொறுத்து சொல்லிக் கொள்ளக்கூடிய மக்களாக மாற வேண்டும் அதை செய்ய போனா வாரது என்ன அதை செய்ய போனா வாரது கஷ்டம் வாரது கஷ்டம் சிரமம் சோதனைகள் மக்களால ஏற்றி பேச்சு பல விஷயங்கள் அனுபவிக்க வேண்டி வரும் அதுக்கு என்ன செய்யணும் அதை பார்த்து போட்டு மூணு நாள் போனேன் கஷ்டில போனேன் ரெண்டு மூணு வீட்டுக்கு தான் போனேன் வீட்டுக்கு வாசலேருந்தே விரட்டி போட்டாங்க போறல எங்களுக்கெல்லாம் அதை தாங்கி கொள்ளையிலாம் நாங்களாம் ரெஸ்பெக்டான ஆட்கள் எங்களுக்கு அதெல்லாம் சரிவராது இந்த வீட்டு வாசலுக்கு போனா விரட்டி விடுறது எங்களை அந்த மத்த முகத்தை பாத்துக்கணும் போறது மோத்துக்கு மோத்துக்கு எங்களுக்கு மோத பாத்தீங்களுக்கு ஏ சரி இதெல்லாம் எங்களுக்கு செய்யலா என்னொரு நிலைமை தான் மக்கள்கிட்ட வரும் அது வரா ஒரு வழியை தந்தான் என்ன வாசி சபர் நீங்க தீன கொண்டு எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கொள்ற பழக்கத்தை உண்டாக்கவே வேணுமோ இதே போல பொறுமையாயிரீங்க சோதனை வரும் கஷ்டம் வரும் மக்கள் ஏசுவாங்க ஒருத்தர் சபரி செய்யறதையும் பேசிக்கொள்ளும் இதையும் செஞ்சாத்தான் பூரணமான மனுஷனாக மாறுவார் சம்பூர்ணமான ஒரு மனுஷனாக மாறுவார் நஷ்டமானதுகள் இருந்து வெளியே போவார் என்னை அன்பான சகோதர்களே பெரியார்களே இந்த தீன் அமரிபாதத்துகள் எல்லாம் செய்வதோட இந்த தீனை பாதுகாக்கக்கூடிய ஒரு உழைப்பு இந்த தாவத்தையோடு நல்லது ஏவுரது பாவத்தோடு சொன்னாங்க உம்ம வாப்பா கணவன் மனைவி சேர்ந்து ஒரு புள்ளியை பெற்று ஒரு பிள்ளைய பெற்ற மாற வேணும் இந்த படிக்க போயிட்டாரு பருவ வயசு அடையலை தொழுகை இன்னும் பறந்து இல்ல அந்த பிள்ளைக்கு ஏழு வயசுக்கு பறந்து இல்ல பாப்பவும்ப்படாது என்ன புள்ளை பைத்தெடுத்தாலும் தபிக்கார மாற வேணுமோ புள்ளை பைத்தெடுத்தாலும் ஊட்டுக்குள்ளே இருந்தாலும் தம்பிக்கான தயிக்க வேணுமோ தபிக்காரர் இல்ல இந்த உம்மை அப்படி தணிக்க வேணும் இந்த உண்மை பிடித்தான் மனுஷதாசம் படிச்சு கொடுக்க சொன்னாங்க உனட பிள்ள ஏழு வயசாயிருச்சு உனட பிள்ள ஏழு வயசு ஆயிடுச்சு எவ்வளவு கவனம் செலுத்துறோம் படிச்சு கொடுக்க ஒவ்வொரு பாசை படிச்சு கொடுக்க எவ்வளவு கவனம் செலுத்துறோம் டான்ஸ் படிச்சு கொடுக்க எவ்வளவு கவனம் செலுத்துறோம் எத்தனை கூத்துல படிச்சு கொடுக்க அந்த பிள்ளை இருக்கு உனே தொழு தொழு அந்த மகன் தொழ இல்லையா தொலாத்துக்காக இந்த பிள்ளைக்கு பாவம் எழுதுற உம வாப்பக்கும் பாவம் இல்லை உம்ம வாப்ப ஏழு வயசு தானே பெருசாட்டும் தொழிலை பத்தியே அவனுக்கு சொல்றது இல்லை இமாம்கள் எழுதுறாங்க இந்த உம்ம வாப்ப தொழும்போது சொல்லாட்டி இவங்களுக்கு பாவம் எழுதப்படும் இவங்களுக்கு பாவம் எழுதப்படும் இவங்களுக்கு கட்டாயம் ஏவணும் அந்த பிள்ளைகளுக்கு இவங்களுக்கு கடமையான வேலையை செய்யல இவங்களுக்கு பாவம் எழுதப்படும் அந்த பிள்ளைக்கு கடமை இல்லை அதனால பாவம் இல்லை நாங்க விளங்கோனும் வீட்டுக்குள்ள இருந்தே இந்த தாவத்தை ஆரம்பமாகுது நல்லதே ஏவுறது பாவத்தை தடுக்கிறது ஆரம்பமாகுது எங்க வீட்டுக்குள்ள இருந்து அதுக்கப்புறம் வெளியெல்லாம் எனவே அன்பான சகோதரர்களே பெரியார்களே இது வீட்டுக்குள்ள இப்படி ஊர்ல தொழுகை இல்லாம பாவமான செயல்கள் யாரெல்லாம் ஈடுபடுறாங்களோ ஒரு கூட்டம் ஈடுபடுறாங்க இருந்துட்டு முடிஞ்சோட ஓடு மொழுறது அதோடு நிற்கிறாங்க இன்னொரு கூட்டம் அவங்கள்ட்ட பாவத்தை தடுக்கிறதுக்கு முயற்சி மூணு கூட்டமீதானே அல்லாஹுரபுலாலு மீன் இப்படி ஒரு சம்பவத்தையே உண்டாக்கினார் அதுக்கு பாவிச்சால் அல்ல மீன்பிடி தொழிலுக்கு போறோம் கடலுக்கு போறவங்க மீன்பிடிக்க மீன்பிடி தொழில் மீன்பிடி தொழிலுக்கு போறவங்களை அல்ல இதுக்கு உதாரணமாக ஆக்கினார் சொன்ன சனிக்கிழமை மீன்பிடிக்க போவான் சனிக்கலாம் போவான் சனிக்கிழமை தான் நிறைய மீன் வாங்க அல்லவாங்க அவங்க என்ன செஞ்சோம் ஆரம்பிச்சோம் சோதனை வர தடுத்தாங்க ஆஹ் கேட்கல அது கேட்காத இந்த இந்த கூட்டம் ரெண்டா பிரிஞ்சிட்டாங்க ஒரு கூட்டம் சென்றாங்க அவனுக்கு செல்லி வேணப்ப எத்தனை பயணம் செல்லியா எத்தனை தடவை சென்னை இப்ப பேசி வேலை செல்லி வேலை வேலையும் வேலையை விட மாட்டோம் அவங்க பாவம் செஞ்சு கொண்டிருந்தாலும் பரவாயில்ல நாங்க தடுத்து கொண்டே தானே நாங்க அல்லா கிட்டே போய் காரணம் செல்லும் அதுக்காக வேண்டும் அல்ல கிட்ட நான தப்ப இப்ப கூட்டம் மூணா பிரிச்சுட்டாங்களா அந்த தாவத்தை ஏற்றுக்கொள்ளாம பாவத்தில் ஈடுபட்ட கூட்டத்தை பண்டியா மாத்தினா அதை மாத்திட்ட தாவத்திரியை மேல செஞ்சவங்களை அல்ல பாதுகாத்தும் அவங்களை நாங்க புடிச்சோம் இவங்களை பாதுகாத்தோம் என்று அல்லா சொன்ன பாவத்தை தடுத்து சொல்லை அவ தண்டிச்சதாகவும் சொல்ல பாதுகாத்ததாகவும் சொல்லல ஆனா அவங்களை பாதுகாத்து தான் இருக்கிறான் தண்டிக்க இல்லைங்கிறது உளமாக்க கருத்து அப்ப ஏன் சொல்லல சொல்றதுக்கு தகுதியான தடுக்கூடிய கவலைப்பட்டவர்கள் போனவங்க கஷ்டப்பட்டவங்க சிரமப்பட்டவங்க அவங்க கவனினவங்க அவங்களை பத்தானே பேசணும் அல்லாங்க அவங்களை பாதுகாத்தோம் அவங்க பேசப்படுறதுக்கு தகுதி யாரும் அவங்க இல்ல அன்பான சகோதர்களை பெரியார்களை தீ இது வீட்டுக்குள்ளேயும் வரவேண்டும் வீட்டுக்கு வெளியே வரவேணும் தாவத்துறை உழைப்பு இந்த உழைப்பு நாங்கள் எல்லாரும் பொறுப்பை விளங்கி கடமையை விளங்கி நாங்கள் இந்த வேலையை செய்யக்கூடிய மக்களாக மாறவே மக்கள் அத செல்லுவாங்க இதை செல்லுவாங்க எங்களுக்கு சிரமம் போல விளங்கும் நேரம் எடுக்கிறது கஷ்டம் போல விளங்கும் எங்களுக்கு வியாபாரம் எங்களுடைய தொழில் எங்க உத்தியோகம் எங்களுடைய உலக ஈடுபாடு எங்களுக்குன்னா நேரம் இல்லை என்று சொன்னால் அல்ல அவங்களுக்கு ஒரு பதிவு சொல்லி வச்சிருக்கிறார் அவங்க ஆண்கள் அவளை சொல்லாதீங்க ஏன் துணியாவுடைய வேலைவற்றி காரணமாக ஜீனுடைய வேலை செய்ய டைம் இல்லையா ஜீனுடைய அமல்களை செய்வதற்கு டைம் இல்லையாம் ஆண்கள் செல்லாதீங்க யாருக்கும் அப்படி சொல்லவே நாங்க துணியாவுடைய ஈடுபடணும் தொழில் செய்யணும் உத்தியோகம் உலகத்தில் ஈடுபட வேணும் ஈடுபடுறதோடு எந்த ஒரு காரியமும் பாவத்தை தடுக்க தீனுகாவினி வெள்ளிக்கிழமை பணத்தை எடுத்துக்கொண்டு உடல் எடுத்துக்கொண்டு மக்கள்கிட்ட போய்த்து வீடு வீடாக அழிஞ்சி கூட்டிக் கொண்டு வந்து மக்களை மக்களாக மனிதர்களாக மாத்த முயற்சிக்கிறதுக்கு தடையாம அதுக்குத்தான் இந்த உழைப்பு இந்த தாவத்துடைய உழைப்புல யாருக்கும் வியாவரம் செய்ய கல்யாணம் முடிக்க வாழமன்றோ புள்ளல் பெற வாழமன்றோ தொழில் செய்ய வாழமன்றோ மற்ற தீனா மாசினா மருமையில லாபம் துணியால லாபம் எதுக்காகவே நாங்க எல்லாரும் என்னோட காலம் நேரங்கள் பணங்களை எடுத்துக்கொண்டு இந்த வேலையை ஒவ்வொருத்தரும் இது என்ன பொருள் இது என்னுடைய ஒரு பொறுப்பு அல்ல எனக்கு தந்தது இது ஏன் கடமை பொறுப்புணர்ச்சியோடு மருத்துவ சொல்லுங்க இந்த கூட்டத்தில் இருந்து இன்ஷா அல்லா நான் நாலு மாசம் நான் வெளியாகும் அப்படின்னு கேளுவோம் பாப்பேன் நான் நாலு மாசம் தயாரும் ஹிம்மத்தோடு எலும்போ பாப நிஷால் நாலு மாசம் போசூரா படிக்கு போறாது வெளிநாட்டுக்கு போறதோ பைதர் ஜமாத்தை போறதோ இந்தியா பாகிஸ்தான போறதோ அது எங்களை நாட்டுக்குள்ளேயே வேலை செய்யறதோ அது ரெண்டாவது வச்சு போடுவோம் எங்கேயோ நான் நாலு மாசம் போறேன் சால் எலும்போ பாபு நாலு மாசத்து நியத்துல எழும்பு நிஷால் இந்த கூட்டத்துல நாங்க போறோம் எலும்பு நிஷால் எலும்போம் வேறு யார் வேறு யார் சால் ஹிம்மத்தோடு எழும்போ ஆசையோடு இந்த யக்கின் வந்துட்டா எல்லாமே வாழ்க்கை லேசா பிட்டு வாழ்க்கை லேசா பிட்டு மனைவி கிட்ட எக்கீன் வந்தா வாழ்க்கை பிள்ளைர்கிட்ட எக்கீன் வந்தா வாழ்க்கை லேசி எங்கள் கிட்ட வாழ் யக்கீன் வந்தால் வாழ்க்கை எ கூடிய எல்லாரும்பூல் செய்வானாக வாழ்க்கை வரக்க செய்வானாக மௌத்து வாழல தீன்காமத் ஆக்குவாராக முழு விளாத்துக்கு தீன எது செல்லக்கூடிய தாயல் ஆக்குவானாக எலும்பு வேற யாரு தயாரிக்கும் வேற யாரு மாசம் பொறுப்புதாரிகளோட விருப்பமான எழும்போனும் எழும்போனும் வேலையை விளங்கி எழும்போனும் யாரும் இந்த தாவத்திலே வேலை செய்யவான இந்த வேலையுடைய பொறுப்பை விளங்குங்க களிமா சொன்ன மனிதனுடைய பொறுப்பு என்னன்னு விளங்குங்க கொலான் என்ன செல்லுது ஜீன் என்ன செல்லுது பொறுப்பு செய்யுங்க அதுக்கு தான் போடுவான் அல்ல ஹரீஷ் அப்படித்தான் செல்லுது வேற யாருட்டா நாலு மாசம் அப்படி போகும் அப்படி போக மேல போங்க அப்படியே மேல போய் எழுபுங்க எலுங்குங்க வேறையா நிஷால் மூணு ஷில்லா கெளுங்க பாப்போம் சரி அவங்கள்ட்ட நான் கேட்கிறோம் நாளையிலிருந்து இந்த இஜித்துமா இந்த கூட்டம் எல்லாம் கூடுறேன் என்னக்கு சவலை பெரியார்களே இது நாங்க கூடுறது கூட்டுறது இந்த வேலையை நாங்கள் எல்லாரும் வாலிபர்கள் வயசாளிகள் நோயாளிகள் ஏழைகள் செல்வந்தர்கள் படிச்சவங்க சாதாரணமானவங்க எல்லாரும் இந்த வேலையை பொறுப்பெடுக்கணும் எங்க இருக்காவே தண்ணு சேர்றது நாம் எல்லாரும் ஒன்ட்ட சொல்றோம் எல்லாரும் இந்திய வேலையை செய்ய வேண்டா செய்ய சொல்ற வேலை இல்லை அந்த எல்லாரும் சேர்ந்து என்று அல்ல சொல்றேன் அதை வெளியோட போறதுக்கு ஏற்கனவே தயாராகி ஜமாத்த புதுசா செய்வானா மவுத் தீனத் வாழ்க்கையை முழுதை நாற்பது நாள் நாளில் இருந்து இதுலயே நாங்க போறது அஞ்சு பேர் அல்லா கபூர் செய்வார் மகிழ்ச்சி போறோம் முசாபா செய்வார் அந்த அஞ்சு பேர் எதுவும் எழுப்போம் இவங்களை எல்லாரும் கூட்டி கொஞ்சம் மேல போங்க கொஞ்சம் மேலே போங்க பேரை கொஞ்சம் பதிவு சொல்லி மேல போங்க மேலே போங்க அல்லா கபூர் சேர் எழுபுங்க கொஞ்சாபடி மேல போங்க எல்லாரும் மேல பேர் கொஞ்சம் பேரை பதிவு செஞ்சு போங்க பஞ்சாபுடி மேலே போங்க கொஞ்சம் எனவும் போறமும் தான் கொஞ்சம் தியாகம் செய்யுங்க நாங்க இந்த கூட்டம் கூட்டு நோக்கமே இதுதான் போட்டு போறதுங்க வேலையை விளங்கணும் மூமி நண்டா தந்தை கடமையில விளங்கணும் இபாலத்துல மட்டும் செஞ்சு போட்டு கியாமத்தினால போயிட்டு நஷ்டமான கூட்டத்தில் சேந்திரப்படாத யாரும் வாழ்க்கையில மர உலகத்துக்கு வரையலாது தீன முழுமையாக்கி கொண்டு போகணும் நாளைக்கு போறதுக்கு முயற்சிக்கிறோம் எடுக்க மாட்டோம் நாங்க ரெண்டு கிழமைக்குள்ள எப்படி ஆகுது மூணு நாளையில நாலு நாளையில அஞ்சு நாளையில ஒரு கிழமையில எப்பட வெளியாயிடும் நேரத்தோட தயாராகாதவங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் தானே ரெண்டு கிழமை பதினஞ்சு நாள் அமதுலா பெரிய வேலையை சாதிக்கொள்ளாம தியாகம்ீன் வரும் உலையும் தீன் வரும் நாங்க தயார் இல்லை என்றால் எங்கள்ட்ட முழுமையான தீன் இல்ல உல தீன் கஷ்டம் பெரிய ஒரு பொறுப்பு உம்மத்துல இல்லா போய்த்திரும் பாவங்கள் நிறைய ஆரம்பிச்சிடும் அல்லாவுடைய சோதனைகள் வர ஆரம்பிச்சிடும் அல்லாஹ் பாதுகாக்கும் எழுபும் ஒரு சில்லாத்தான் கேக்குறோம் நாப்பது நாள் நாற்பது நாள் உடனடியா கேட்கல ரெண்டு கிழமை டைம் தார ரெண்டு கிழமை டைம் தார இன்னும் கொஞ்சம் பேர் எழுபுங்க எனக்கு தெரிய எோலை நாங்க மலகுமாறு எல்லாரும் மலகுமாறு இந்த வேலைகளுக்கு மத்தியில வியாபாரம் தொழில் இவைகள் எல்லாத்துக்கும் மத்தியில நாங்க எங்களையே ஷெட்யூல் பண்றது உருவாக்குவார் எனவும் கொஞ்சம் வேற யார் வைக்கிறீங்க நாற்பது நாளைக்கு இந்தியாவுக்கு போயிலும் பாகிஸ்தானுக்கு போயிலும் நாற்பது நாள் போயிலும் மாசம் போயிலும் நாலு மாசம் போயிலும் இந்தியா பாகிஸ்தானுக்கு பிரச்சனை இல்லை யாரும் போயிலும் எலும்பு நிஷால் இந்தியா போலால் இந்தியா போறதுக்குள்ளீங்க எலும்பு நிஷால் எலவும் எழும இன்ஷா அல்லா காரி உங்களில் நிறைய பேர் நியத்து வச்சுருப்பீங்க எல்லாருக்கும் என்ன பேசினாலும் வேணும் ஒரு ஏப்ரல் மாதம் ஒன்று முன்னுக்குது இல்லையா அது இன்ஷால்லாம் நாங்கள் ஏப்ரல் மாதத்தோடு வெளிநாட்டுக்கு ஒரு நாங்கள் ஒரு நாலு மாதத்துக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு மஷூராவோடு இன்ஷால்லாம் நாங்கள் தயார் அப்படின்னு எழுதுவோம் இன்ஷால்லாம் எனவும் பாம்பு மஷூரா தந்தால் தான் போகிறேன் இல்லைனா நாங்கள் உள்நாட்டில் நாலு மாதம் வேலை செய்வோம் மசூராவோட இன்ஷால்லாம் நாலு மாசம் வெள்ளாதுக்கு போறோம் என உலகமும் இன்னைக்கு தேவை உலகமும் இந்த தாவத்து உழைப்பின் பக்கம் தேவல்லவங்களா நாடுகள் ஆண்கள் பெண்கள் அவங்க சூழத்தில் பாத்தியா ஓதிக் கொலை இல்லாத நிலையில இருக்கக்கூடிய நாடும் மீக்குது தொலை தெரியாத நாடுக்கு கரிமாசல்ல தெரியாத நாடுக்கு முஸ்லீங்கள் காபில பத்தி பேசல முஸ்லீங்கள் அந்த பூமியும் இருந்து இந்த நாட்டுல எனக்கு மேல வந்து உனைய பத்தி பேசினாரு அது போதும் எங்களுக்கு சொல்றதுக்கு எத்தனை சாக்கி கூடும் யாரு அப்படி தயாராகிறீங்க சாலை வெளி நாட்டுக்கு போறது அப்படி கொஞ்சம் மேல போகும் நிஷா மேல போயிட்டு அவங்களோட பேர்ல பதிவு செய்ய அல்ல ராமஷ் மத்தவங்க எல்லாரும் முயற்சியமா நிஷா தான் அன்பான சகோதர்களே பெரியார்களே அமைதியாயிரீங்க கொஞ்ச நேரம் அங்க பொறுமதியான நேரம் விவாதத்தில் வாரத்துக்கு முந்தி முன்னால அல்லா காலையில மாலை தஸ்வீக கொடுத்திருந்தார் இது பொறுமதியான மாலை நேரம் ஆனால நாங்க அவசரமாக இந்த வெளி தேவைகளை முடிச்சுட்டு தீ ஏற்பாடு பண்ணிக்கிறா அதை குடிச்சிட்டு வெளிவாசலுக்கு போயிட்டு வது எடுத்துக்கொண்டு மஸ்ஜிது வந்து இருந்து நாங்க யாரோட பேச்சு பாய்ச்சி கொண்டு இருக்காம நூறு தடவை சுபான களிம சுல்லா அல்ஹம் அல்லாஹ் அக்பர் எங்கிற இந்த வார்த்தையை நூறு தடவை சார் வேலை வெட்டியில முடிச்சுக்கொண்டு அவசரமா உதவ அதோட செலவாக்கு நூறு தடவை சொல்ல ஒரு நூறு தடவை செலவா நாங்க ஒரு செலவா தோனோமா செய்வோம் பாவங்கள் மன்னிக்கப்படும் கவலைகள் போக்கப்படும் பிரச்சனைகள் இல்லாமல் கடன்கள் நீங்கும் நிறைய சிறப்பு அதி நூறு தடவை செலவா தோம் அதுக்கு பின்னால நூறு தடவை செய்வோம் ஒரு நாளைக்கு அவங்க தண்ணாம கஷ்டப்படுற உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு முஸ்லீம்களை பத்தியும் காலப்படும் கழிச்சிடீங்க பொறுமதியாக உள்ள கொஞ்ச நேரம் அது பொறுமையாக அதிக முயற்சிங்க எமது இணையதளம் ஆகிய டபிள்யூ டபிள்யூம் மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும் வசலாம்